அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இல்வாழ்க்கை இல்வாழ்க்கைனா குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எதுக்கு அமைதியாக வாழ்வதற்கு அறத்தை துணையாக கொண்டு வாழ்கின்ற கணவனாகிய துணைவனும் மனைவியாகிய துணைவியும் இணைந்து வாழும் அறத்துணைவன் அறத்துணைவி அ அதாவது துணைனா என்ன அர்த்தம் தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு கூட இருக்கிறதுன்னு அர்த்தம் சக தர்மச்சாரிணி தர்ம பத்னி இப்படிலாம் சாஸ்திரம் சொல்லுகிறது ஆக குடும்ப வாழ்க்கை எப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை அமைதியாக வாழ்வதற்கு தர்மத்தை கெட்டியாக பிடித்துக்கொண்டு துணையாக பிடித்து கொண்டு வாழ்கின்ற கணவன் அதே தானும் அமைதியாக வாழ்வதற்கு தர்மத்தை இருக்க பிடித்து அந்த தர்மத்தை கடைப்பிடிப்பதற்குரிய கணவனுடன் சேர்ந்து வாழ்கின்ற மனைவி அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா அன்பும் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு அன்பு இருக்கே ஹிரதயபூர்வமாக இருக்கணும் நம்ம தர்மத்துக்காக ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கோம் உனக்கும் தர்மத்தில் ருச்சி இருக்கணும் எனக்கும் தர்மத்தில் ருச்சி இருக்கணும் ஆகவே நமக்கு வாழ்க்கைக்கு அர்த்தம் காமம் தேவையாக இருந்தாலும் கூட நமக்கு தர்மமான அர்த்தம் தர்மமான காமம் நம்ம ரெண்டு பேர்ட்டையும் இருக்கணும் அந்த அர்த்தமும் காமமும் நம்ம வாழ்க்கையில் சம்பாதிக்கிற பணமும் நாம் ரெண்டு பேரும் அனுபவிக்கிற சுகமும் அதன் மூலம் தோன்றக்கூடிய குழந்தைகளும் எல்லாரும் தர்மத்துக்காகவே வாழணும் இந்த சமூகத்தில் தர்மம் தான் உயர்ந்தது தர்மம் எப்பொழுதும் அமைதியை கொடுக்கும் துன்பம் வராமல் காக்கும் ஆகவே நாம் ரெண்டு பேரும் அன்போடு இருக்கணும் அன்போடு இருக்கிறது ஒரு உயர்ந்த தர்மம் கணவனும் மனைவியும் அன்போடு இருக்கணுங்கிறதே ஒரு தர்மம் அது இயற்கையாக வரணுமே செயற்கையாக வர முடியாதேன்னா செயற்கையாவது க வழவழைச்சிக்கணும் இந்த விஷயம் புரிஞ்சால் தானாக வந்துடும் உண்மையான அன்பு வந்துடும் மே ஃபேக்கிட்டு மேக்கிட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் நம்ம தர்மம் ஈஸ்வரன்கிற மனசில் வச்சு கணவனும் மனைவியும் வாழ்ந்தால் நிச்சயமாக தூய்மையான அன்பு வரத்தான் செய்யும் அந்த ரோல் மாடலாக இருக்கக்கூடியவர்களையும் பார்க்கணும் சண்டை போடுறவங்களெல்லாம் பார்க்கக்கூடாது ஆக அன்போடு வாழக்கூடிய கணவன் மனைவி வயசான தாத்தா பாட்டிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அன்பாக இருக்கிறார்கள்ங்கிறத பார்க்கணும் ஆக அந்த அன்பு தூய்மையான அன்பு அவர்களுக்குள்ள அந்த அது அறிவுபூர்வமாக இருக்கணும் ஏதோ இமோஷனலாக இருக்கிறது கூடாது இந்த இமோஷனல் பாண்டு வேண்டியதுதான் இல்லைன்னு சொல்லலை இமோஷனல் பாண்டை விட இன்டலெக்சுவலி அந்த இமோஷனல் கண்ட்ரோலில் இருக்கணும் ரெண்டு பேரும் அன்போடு இருக்கணும் அது மாத்திரமில்லை ஆரானும் அறணும்னா என்ன அர்த்தம் ராகத்வேஷம் இல்லாத லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாத அதாவது விருப்பு விருப்பு இல்லாத சீரிய வாழ்க்கை அறம் ஆக அன்பும் இருக்கணும் அது மாத்திரமில்லை அறமும் இருக்கணும் கு அதனால்தான் இந்த குரலை அடிக்கடி எல்லாரும் போடுகிறார்கள் கல்யாண பத்திரிகையில் ஆக குடும்ப வாழ்க்கையில் இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம் தர்மமும் இருக்கணும் பிரியமும் இருக்கணும் சந்தோஷமாக தர்மத்தை பண்ணணும் ஒருத்தரை ஒருத்தரை மனப்பூர்வமாக நேசித்து பகவானுடைய அனுகிரகத்தினால் நம்ம ரெண்டு பேரும் தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு சேர்ந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு அது இருந்தால் தான் வரும் வெறும் பணத்துக்காக சுகத்துக்காக இருந்தால் அதெல்லாம் வராது அன்பெல்லாம் போயிடும் சும்மா ஒரு எனது ஒரு செக்யூரிட்டி தர்மந்தான் ரியல் செக்யூரிட்டி ஒய்ஃபு என்ன பார்த்துப்பா ஹஸ்பண்ட் என்ன பார்த்துப்பாங்கிறதெல்லாம் உண்மையான செக்யூரிட்டியாக இருக்க முடியாது சாதாரணமாக சொல்கிறது உண்டு கல்யாணம் ஆனால் ஒரு செக்யூரிட்டிப்பா அப்படின்னா செக்யூரிட்டிங்கிறது எல்லாம் அல்பான விஷயம் செக்யூரிட்டிங்கிறது பைப்ராடக்ட் ரியல் செக்யூரிட்டிங்கிறது தர்மம் தான் பாதுகாப்புங்கிறது அன்பும் அரணம் உடைத்தாயின் உடைத்தாயின்னால் அது உடையதாக இருக்குமே ஆனால் அப்படின்னா அவ்வளோ சுலபமாக வராது ஒரு மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்கிறது தான் இருக்கும் ஆனால் அந்த சூலமான ஒரு கவர்ச்சியை நம்ம அறிவுபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக அதை பண்படுத்தணும் ஆக உடம்பு உணர்ச்சி அறிவு இந்த மூணும் பண்பட்டு போகணும் அப்போ தான் அந்த குடும்பம் வந்து அந்த குழந்தைகளும் சரி நல்ல நிலைக்கு வருவார்கள் அப்படி உடைத்ததாக இருக்குமே ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு முயற்சி பண்ணணும்னு அர்த்தம் ஏன்னா சில சமயம் இப்படிலாம் போயிடும் அது ஏதாவது தேவையில்லாத இந்த அர்த்தகாமத்தை மையமாக வச்சு தான் எல்லா குடும்பமும் இருக்குது அதனால்தான் எல்லா இடத்துலையும் சச்சரவு தர்மத்தை கடவுளை மையமாக வச்சு குணங்களை வளர்க்குறதுக்கு மையமாக வச்சு எங்கே இருந்தாலும் செக்யூரிட்டிங்கிறது பை ப்ராடக்ட்னு சொன்னேன் அதே மாதிரி இமோஷனல் மெச்சூரிட்டிக்கும் ஃபேமிலி வான் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுனால மெச்சூரிட்டி வளரும் அதாவது தர்மத்தை ஃபோக்கஸ் பண்ணால் விட்டு கொடுக்குறதுங்கிற வார்த்தைக்கு கூட இடம் குறைவு தான் ஆனால் ஒருவேளை அப்படி இல்லை இருக்க முடிகிறதில்ல நாங்கள்லாம் ஆர்டினரி ஹியூமன் இதுக்கு மாத்திரம் ஆர்டினரி ஹியூமன்பா மற்றதுக்கெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப புத்தியெல்லாம் வேலை செய்யும் நல்ல விஷயங்களை சொல்கிற போது வி ஆர் ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்லாம் சொல்லி எஸ்கேப் பண்ணிக்கிறது தப்பிச்சுக்கிறது சொல்லப்போனால் வந்து ஆர்டினரி ஹியூமனுக்கு தான் இந்த டீச்சிங்கே எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஹியூமனாக இருந்தால் இந்த இதெல்லாம் மேலே போயிடுவான் மேலேன்னா என்ன அர்த்தம் எடுத்த உடனே அவன் ஞானம் மோட்சம் அந்த மாதிரி வழிக்கு போயிடுவோம் ஆக இதை பற்றி மேலும் தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவருளை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோம் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்